அவர்களிடம் ஒாலும் அல்லது முந்த முயற்சித்தது கூட கிடையாது ஒரு காட்டரபி தன் பெண் ஒட்டகை மீது ஏறி வந்து அதை முந்திவிட்டார் இது முஸ்லிம்களுக்கு துயரத்தை ஏற்படுத்திவிட்டது இதை கேள்விப்பட்ட நபி சொல்லாஹும் அணிஹி வசல்லம் அவர்கள் உலகில் எந்த பொருள் உயர்ந்தாலும் அதை ஒரு நேரத்தில் தாழ்த்துவது என்ற கடமை அல்லாஹின் மீது உள்ளது என்று கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு ஏழு இரண்டு